ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆண்டு சாமுவேல் கோல்ட் தனது முதலாவது சுழல் துப்பாக்கி ரிவால்வர் எனப்படும் சுழல் துப்பாக்கியை அமெரிக்க அரசுக்கு விலக்கி விற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நியூயார்க் பங்குச்சந்தையின் நிரந்தர தலைமையகம் நியூயார்க் நகரில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யூட்டா நாற்பத்தி மாநிலமாக ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைந்தது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 இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஸ்பிரிட் என்ற நாசாவின் ரோவர் கருவி செவ்வாயில் தரையிறங்கியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்காட் எஸ் செப்போர்ட் தலைமையிலான வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் சனிக்கோலின் இரண்டு புதிய சந்திரன்களை கண்டுபிடித்து அறிவித்தனர் இனி இன்னாலில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு லூயி பிரைலி பிரைலி முறையை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஐசக் பிட்மன் ஆங்கிலேய மொழியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பதஞ்சலி சாஸ்திரி இரண்டாவது இந்திய தலைமை நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க துரைரத்தின சிங்கம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜீவா தமிழ் திரைப்பட நடிகர்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 காங்கோ மக்களாட்சி குடியரசில் மாவீரர் நாள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை